சிவமயம் திருச்சிற்றம்பலம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவபிரகாசம் காப் ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை கழல் ஆளும் மரபாமல் அழியாளும் மலர்தூவு அடியார்கள் உளமான வெளியாகும் வலி தாய வினைக்கூடினே ஒளியீது காப்பருட்கணபதி கழலினை தெளிபவர் உளம் வேனை சேராயன்றது பாயிரம் சிவம் ஓங்குழியாய் அருள் ஞான மூர்த்தி யாகி உலகமெலாம் அளித்தருளும் காண தேங்கமழும் மலரிதழி திங்கள் கங்கை திகழவம் வளர்சடை மேல் சேர வைத்து நீங்களும் பவத் தொடர்ச்சி நீங்க மன்றுள் செய்யும் பூங்கமல மலர்த்தாள்கள் சிரத்தில் மேலும் புத்தினம் உவணகி போற்றல் செய்வாம் மன்னிய கடவுள் பொன்னடி வாழ்த்தி முன்னவனுண்மை மொழிந்தது சக்தி பரந்த பரா பறையாதீ பரநதிச்சே பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தரு கருணை உருவாகி விஷுத்தாசுத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாயை தொழிற்கும் வித்தாய்ஞாலத்தை அறந்தை கட மணிமன்றுள்ளாடல் காணம் அன்னையரொட்பாத மலர் சென்னிவை புத்தியம் முத்தியம் புருந்தி நின்றழிக்கும் சக்தி தன்பேதமை சாற்றியது விநாயகர் நலன் தரநூலிருந்தமிழின் செய்யுட்குற்றம் நன்னாமை இடையோரு நலியாமை கருதே இலங்குமிரு குழையருகு பொருதுபரிசிதரி இணைவேல்கள் இகழ்ந்த கயர் கண்ணியோடும் இறைவன் கலந்தருள வருமானை முகத்தான் மும்மை கடமருவி என நிலவு கணபதியின் அருளால் அலந்துமது கரமுனிவர் பரவ வளர்க்கமலம் அனைய திரு நினைதல் செய்வாம் சொற்றொரு நூலீர் குற்றமணுக வகை பொற்புரு கரிமோகன் நற்பதம் பணிந்தது சுப்பிரமணிய வள நிலவு குல அமர்பதியாய் நீல மயிலேறி வரும் அருள் ஞான அளவில் பல உணர்ந்த அகத்தியனு கோத்துரைக்கும் அண்ணல் விரலண்டா உளமறுபு சூரனுரம் எமதிடம்பை ஓங்கல் ஒன்றிரண்டு கூறுபட ஒளி திகழ்வேலுகந்த களபமலி குரமகள் தன் மணி கலந்த கந்தன் மலரடியகள் சிந்தை செய்வாம் அருமறை சிறப்புருளகத்தியற்குரைத்த முருகன திருபதம் பரிபுடன் மொழிந்தது சந்தான குரவர் தேவர் பிரான்வள்கயிலை காவல் பூண்ட திருநந்தி அவர் கணத்தோர் செல்வர் பாறில் பாவிய சத்திய ஜான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியாம் வெண்ணெய் மேபிய சீர்மை கண்ட திரளார் மாறாம் விரவு புகழ் அருணந்தி விரலார் செல்வ தாவிலருள் மறைஞான சம்பந்தரிவரே சந்தானத்தமையாளம் தன்மையாரே ஆதிமாமுனிவர் கம்பிகாபதியருள் கோதிலாஜான குருமரபுரை தது மறைஞான சம்பந்தர் பார்த்திகிழ வளர்ஷாம வேதம் பயில ஞான சார்புதர வந்தருளியம் மையாண்டிகாமணி மருத தலைவன் அத்தன் கார் மருவு பொழுப்புடை சூழ்மதில் மீதே மதியம் கடவாமல் நெடுங்கொடி என் கரந்தகையும் கடந்த சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் எந்த திருவளரோ மலரடிகள் சென்னி வைப்பாம் வடிவு கொண்டிரு பதம் சென்னியில் வைத்த தேசிகர் வணக்கம் நுதலிய பொருள் புற சமயத்தவர்கசமய தொழியாய் புகழளவை கலவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிலதாயிருள் வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் வேதா பேதமும் என்றே பொருள் நூல் சொன்ன அறத்திரனால் விளைவதாய் உடல் உயிர்கண் அறுக்கன் அறிவொழி போல் பிரிவரும் அத்வைதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்த திறனிங்க தெரிக்கலுற்றாம் வளம் பயில் நூலின் மதிப்புடன் வகுத்து விளம்புறு பொருளின் மேன்மையை விரித்தது தீக்கை முறைமை மூவகையாருயிர் வர்க்கம் மலத்தார் கர்ம மூலமலத்தார் மூன்றோமுடையாரன்றே தீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் ஸ்பரிஷத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகு நூலால் யோகம் பண்பால் பரவி வரும் அவுத்திரியார் பாச நாசம் மேவ அருள் உதவும் அவுத்திரி இரண்டு திறனாம் வியன்கிரியை ஞானமென விளம்பு மாறே மூவகை உயிரின் முறைமையும் அவர்க்கே காவலருள் புரி கடனும் நவின்றது விரும்பிய மந்திர அதிகாரம் அர்ச்சனாதிகாரம் யோகாதிகாரம் என சமய விசேட்டம் வரும் நிர்வாண மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் இருங்கடைவில் தொகை பதினொன்று எண்பத்தொன்றை பத்தொன்று இருநூற்றோடு இருபத்து நாளாறந்தில் பரந்த நெறி அறுவகையும் ஒரு வினவரிதாம் பரபதத்துள் உயிர்விரப பயிற்றுமன்றே தக்க சரியை கிரியோகத்தன்மையும் மிக்க ஞான விதியையும் விரித்தது கிரியென மருவுமவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தமென கிழக்கும் உண்மை சரிய கிரியாயோகத்தன்மையோர்க்கே சாலோக சாமீபாரூபங்கள் மறுபடும் உயர் ஞானம் இரண்டாம் மாறா மலமகல அகலாத மன்னோ போத திருவருள் ஒன்றொன்றதனை சிவாகமம் என்று நூலே மூவிதமான முக்தி பதமும் என்றது நூல் மரபும் பெயரும் தெரிந்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர் பின்பவர் முதல்வர் சிவஞான சித்தேவ் விரித்தனர் மற்றவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூலவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்த பொது கருதியானம் என மிக யானம் அருத்தி மிக உரைப்பவன் வளர்விருத்தம் நூறும் ஆகில் சிவ பிரகாசம் ஆகும் அன்றே உன்னரும் பொருளை உரையால் உணர்த்திய முன்னபரருளால் நோர்பேர் மொழிந்தது அவை அடக்கம் தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாக இன்று தோன்றிய நூல் எவையும் தீதாக துணிந்த நன்மையினான் நலங்கொள்மணி பொதியும் அதன் களங்கம் நவையாக உண்மை நயந்திடுவர் நடுவாம் தன்மையினார் பழமையழ ஆராய்ந்தரிப்பர் தவறு பொருளின் கட்சி சார்வாராய்ந்தறிதல் இன்மையனார் பலர் புகழின் ஏத்துவார் ஏதிலிகழ்ந்தவர் தமக்கென ஒன்றரே சான்றோர் செய்தியும் சால் பிலார் தன்மையும் தோன்றுமாறு பொது அதிகாரம் முதல் சூத்திரம் பதி இலக்கணம் பல கலையாகும் கருத்து பதி பசுபாசந்திரித்தல் பதி பரமே அதுதான் நிலவு மறுபுருவின்றி குணம் குறிகள் என்றே நின்மலமாயே கித்தமாக அழகிலுயிர் குண உணர்வாகி அச்சலமாகியே அகண்டிதமாயானந்த உருவாயன்றே செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகிப் பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் விதிப்படி முதநூல் விளம்பு முப்பொருளில் பதித்திரம் தெரிந்த பாரி நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞானம் நிறக்கிரியை தர அதனை நிமலன் மேவே நாடறிய கருணை திரு உருவமாகி நவீன பல கலைநாத விந்துவாதீம் கூடுமொழி வளர்குடிலை மாயை மேவி கொடுவினை கொள்தனு கரண புவன போகம் பீடுபர நிறுவி அவை ஒடுக்கும் மேனீ பிறங்கிய நிஷ்கலசகல பெற்றியாமே முன்னருத்தி மூவிதமான தன்மையின் நிஷ்கலசல முறைத்தது இங்கி இது என்றது கடந்த இயல்பி நானும் இரு முதல் நடுவொன்று மிலாமை யானம் ஓங்கி வளர் உண்மை பிறர் கரிவறிய தாங்கறிய வெறுப்பினோடு விருப்போம் என்னாம் சார்வரிய தனி முதல்வன் நாதலானம் நீங்களும் உயிர்குயிராய் நின்றலாலும் நிறுத்திடவன் நினைந்த ஓரோ நிமலந்தானே துடைப்பவன் உருவாய் தோன்றுவதன்றி படை கரிதாம் பரிசினையுரைத்தது உலகமெலாம் உருவனோடொருத்தி ஒன்றென்று உளதாகி நின்றளவில் ஒடுங்கும் பின்னம் மலமதனால் உளதாகும் உருவமாறி வருவது போவது செல்வ தாதலானம் அலைவில சேதனமாயை யாதலானம் அணுக்களுரு அடையும் அறிவிழமை தொழில் மறுவி உரு நின்றவையும் அளித்திடவன் நிமலன் தானே ஒருவன் நுருத்தி ஒன்றென்று வரும் உருவம் அவனால் வந்ததென்றது கந்தமலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும் கடவுள்தானே அந்த முறை அழித்திடுவன் வந்த முறை தன் தொழிலே மண் விப்பன் எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மறுவான்வானில் முந்திரவி எதிர் முழறி அலரும் ஒன்றலர்வான் முகையா ஒன்றொன்றுலரும் முறையினாமே படைப்பு நிலையவன் படைப்பாதலினால் துடைப்பவன் முதலென தோன்றவுரை தது ஏற்றை இவை அறநருளின் திருவிளையாட்டாக இயம்புவர்கள் அணுக்கள் இடர் கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள் புரிதல் ஏதூவாக உரை செய்வர் ஒடுக்கம் இழை பொழித்தல் மற்றே தோற்றமல பாகபர காத்தல் போகம் தொய்பீத்தல் போற்றலரும் அருள் அருளே புகன்ற பயம் அருளொழிய புகழோணாதே மண்ணுயிர்கிறங்கி வகுத்த ஐந்தொழிலும் முன்ன வன்னருளம் முறமை இரண்டாம் சூத்திரம் பசு இலக்கணம் என் அரிதானித்த மாயிருள் மலத்தின் ஆக்கை அண்ணல் அருளால் நன்னி அவை அவராயதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் மாற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்குவர உடைத்தாய் புனரும் இருள் மலபாகம் பொருந்திய காலருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகற்றி பாதம் உற்றினர் பசுவர்கம் என உரைப்பர் உணர்ந்தோர் என் நிலா உயிர்கள் இறந்து பிறந்தொருடம் மரணி அருளால் என்றது பாச இலக்கணம் ஆணவம் திரோதாயி ஏகமாய் தம் கால எல்லைகளில் மீளும் என் நறிய சத்தியதாயிருளொருளிர இருண்ட மோகமாய்ச்செம்பினுரு களிம்பெய்ந்து நிற மூலமல மாறிவு முழுதினையும் மறைக்கும் பாகமாம் வகை நின்று திரோதாயி சக்தி பண்ணுதலான் மலமெனவும் பகர்வரது பரிந்து நாகம் மா நதி மதியம் பொதிஷடையா நடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே மோகமா மூலமலத்தின் முறைமையும் பாகமான் திரோத பகுதியும் பகர்ந்தது சுத்தமாயி உன்னலரும் பரசிவன் தன்னருளாலே நாதம் உதிக்கு மிகும் குடிலை தனில் விந்து வரும் நாதம் தன்னிலதி நொளி வளரும் சதா சிவராமவரில் தயங்க வரும் ஈஸ்வர் வித்ய தனையளிப்பர் அதனால் முன்னே வந்திடுமென்றுரை செய்த விந்து வழகையே முன்னுதவும் சூக்மாதி ஒரு நான்கும் என்றே மொழிந்தவர் அருங்கலைகள் முதிர்ந்தோளோரே வைத்த மாமாயின் வாக்கு நான்கும் சுத்த தத்துவமைந்தும் தோன்றும் என்றது அசுத்தமாயே உருவாதி சதுவிதமாய் ஒன்றொன்றவா உண்மையதாய் நித்தமாய் ஒன்றாயும் அருவாகி கண்மார் அணுக்கள் யார்க்கும் ஆவார மாயமாக விரிவாய தன் செயலின் வியாபியாயெல்லாம் வகை புரிந்தடைவின் மேவியவை ஒடுங்க வருகாலம் உயிர்கள் எல்லாம் அறுவிடமாய் மலமாய் மன்னியிடம் அறநருளால் மாயை தானே உன்னிய சகல குடம்பு முதலாய் மன்னிக சொத்த மாயையை வகுத்தது என்னை இது எனின் உலகு குபாதானமில்லை இறைவன் அலதெனின் அச்சித்த சித்தினிடத்து மன்னியுளதே முதல்வன் என் கொல் என்னின் மாயை தான் அச்சித்துருவாய் மறுவ மாட்டாது அன்னவனும் இது ஒழியாக்க மாட்டான் அசத்த நாம் இனி நதுவும் அவன் போல் நித்தம் முன்னவனித்தை விரித்தவையும் முதன்மை அது கொடுத்ததென மொழிந்தீடாரே உலகு பிரம்ம துதி தொடுங்கிடமெனும் கலதி தன்மொழியை காட்டி மறுத்தது படைத்ததொரு படியின்றி பறவை பசு நராய் பண்டிய தென்முன்னை வினைப்பான்மை என்பர் அடுத்த வினை உளதாயின் இறையேன் எண்ணில் அச்சேத்தனமற்றவையாவே கமைந்ததாகும் எடுத்த வினை உருவுருவ துயிரேல்தானே இருவினைக்கும் தக்க உடல் எய்தும் என்னில் சடத்திரளம் அகர்த்தாவாய் அறிவொன்றில்லாம் தன்மயனும் கூட ஒரு சங்கையின்றே பல்லுருவாகப் படைப்பதற்கேதும் தொல்லை வினையின் தொடர்ச்சியை சொன்னது அல்லல் மிக உயிர்க்கிவைதான் அனைத்த தீஷன் அருவினைகள் அருந்துதற்கோவினையோ அன்றே சொல்லி மறுபாயையையோ அணுவை முந்த சூழ்ந்ததெனும் ஒரே முதலோர் தொடக்கோல் உலதாம் உலது மலம் மலம் உளதாய் ஒழிந்தவெல்லாம் நெல்லின் முளை தவிடும் போல் அநாதியாக நிறுத்திடுவர் இது சைவம் நிகழ்த்துமாறே சாலியின் முளையும் தவிடும் உமியும் போலமும் மலமும் புரான தத்துவங்களின் தோற்றம் ஒடுக்கம் அருத்தி மிகும் கலைகாலம் வித்தை அராகம் இவை அனந்தாகும் உருதிர்கலை அதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும் ஆங்காரம் புத்திதனில் ஒதுக்கம் திரித்தை இது திரிவிதமாம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்ராதி முதல் விளங்கியிடம் விரிந்தே கன்றிய மாயிர்கலை முதலாக ஒன்று தத்துவம் பதினைந்தர்பபம் என்றது மன்னிய கண்மேந்திரியமான இராச்சதஞ்சேர் வாதி மறுவி வரும் சத்தம் தன்னை முதல்லாகியதாமிகுமாத்திரைப்பின் தருமிதனின் வான நிலம் அனல் புனல் மண் சத்தம் முன்னதனில் வெளியாதி ஒன்றொன்றாகும் முறையிலொறும் இருமைய என் முடிவா முன்னே உன்னு சதா சிவராதி அதிபதிகள் ஒடுக்க உதித்த அடைவன உரைப்பர் உணர்த்துளோரேம் பின்னமோவைந்து பிறக்கும் நெறியும் சொன்னவாரு கமும் தோற்றமும் சொன்னது கண்மம் நன்னியிடம் உருவதனு கேதுபாகி நானா போகங்களாய் நாச்சோர் பத்தே பண்ணிவரும் ஆதலால் அநாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணிவரோ மனவாச கண்மத்தாலியற்றும் இயல்பினாய் மதிகிற பயனாம் பாவம் புண்ணியமாய்ப் புலர்காலை மாயை மேவி பொருந்து மிது கன்ம மலம் புகழோ பாங்குரு வினையை பாரி துரைத்தது கண்மணறி திருவிதனியாயு போக கடனதென வருமொன்றும் உயிரொன்றிற்கலத்தல் தொன்மைய தூழல்ல துணவாகாதானும் தொடங்கடைவின் அடையாதே தோன்றும் மாறி தன்மை தரு தெய்வீக முற்பௌத்திக ஆன்மீகமாம் தகைவிலொரும் चेतन, சேத்தனத்தாலும் சாரும் நன்மையுடு தீமை தரு சேத்தனனு கிவனூன் நாடில் அதன் ஊழ்வினையாய் நனகும் தானே ஆயும் போகமும் சாதியுமாய்வினை மாய உருவின் மறவும் என்றது மேலைக்கு வரிவினை ஏதே நில்லங்கண் விருப்பு வெறுப்பென அறிவ் வினையும் எல்லாம் மூலத்த வினை பயில்வாம் என்னாம் ஏன் முற்றி அதன் பயனுக்கு முளைக்குமென்பர் ஞாலத்து வினைகளிரு திறனாகும் புந்தி நன்னாத வினை நணுகும் வினை என ஒன்றிரண்டாம் ஏலத்தானித மகிதமாம் இதனால் வழுவாத எய்தியிடம் பொண்ணிய பாவங்களென்றே மன்னிய விரு வெறுப்பால் வல்வினை பின்னம் விளையும் பெற்றியுரைத்தது உற்ற தொழில் நினைவுறையின் இருவினையும் உழவாம் ஒன்றென்றால் அழியா தோன் வழியா துன் மற்றவற்றின் ஒரு வினை கோர்வினையால் வீடு வைதிக சைவம் பகரும் மரபில்லாற்ற பற்றியது கழியும் இது விலையால் ஏற்கும் பான்மையும் ஆம் பலிக்கும் முன்னம் சொற்றரு நூல் வழியின்வரின் மிகு தீ சோறும் சோராதங்கது மேலை தொடர்ச்சியாமே ஒழியாயிருவினை ஒன்றினாலொன்றிங்கு அழியாத அனுபவமாகுமென்றது பஞ்சமலங்கள் மோகமிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று முயங்கி நின்று பாகமிக உதவு திரோதாகி ஒன்று பகர்மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று தேகமுரு கருணமுடு புவன போக செயலாறும் திரட்சி ஒன்றென்று ஆகமலம் ஐந்தும் மாறாது அருளென்பரிதென்பர் அறிந்துள்ளோரே அல கண் படும் உயிர் கைந்து மலத்தின் பகுதியை வகுத்தது அவஸ்தை இலக்கணம் கேவலாவஸ்தை ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றாவஸ்தை பற்றி உற்றிடம் கேவல சகல சுத்தமென உணர்க இங்கு வரும் கலாதியொடு குறிவுருவம் ஒன்றும் இன்றி மலமன்றியொன்றும் இல்லையெனும் இயல்பாய் ஆங்கறிவை அறிவறி என்ன கருவி அணையாம் ஆதலினால் இருள் மறுபும் அலர்விழி போலது வாய் நீங்கும் வகை இன்றி நிற வியாபகமாயங்கள் நிற்பது கேவலமென்று நிகழ்த்தும் நூலே ஆறுயிர் மூவகை அவஸ்தையுருமதில் கூறிருள் அவஸ்தை கூறியது என்றது இன்மை மலம் மாயை கண்மம் என்றிரண்டே இறைதான் இலங்கோ பல உயிர்களும் முன்புரிந்த இரு வினையின் தன்மைகளால் எவர்களுக்கும் தனு கரண புவனம் தந்திடம் இங்கதனாலே இரு பயனும் சார்ந்து கண்மெல்லாம் நேராக நேராதல் மறுவம் கடவுளருளால் எவையும் கழிந்திடவன் அதனால் பின்மலமானவை அணுகா பெரு கொழி முன்புலதே சிற்றிடமின்றி திறமென் பேசுமாறே மலமெனவேரிலை மாயையும் கண்மமும் நிலவிடும்யிர்க்கினம் அவர் நெறியுரைத்தது மா முதல் என வினையின் பான்மை முதல் எனவே மண்ணு பனை விதை மரபின் மயங்கு மலம் சுத்தற்கு என் குலதன் இயல்பாயின் முக்தி என்பதன் மற்றிவை நேர்க்க இருங்கலாதி உணர்வாய் மேய பின்னற்றுருபம் தோயுநெறி இளதாதல் அறியாமை என நீ சொல்லியது மலமென்பர் துணிந்துளோரே அறிவுறுங்க செறிவொரு மதுமல நிறைந்த அறிவறியாமையினானும் அருள் காலம் தன்னிலவனேயாவோமாய் நின்ற தொன்மை தாம் உணர்தலானென ஒன்றிலதாய் மன்னியிடம் மலமாயை கர்மங்கள் மாறி வந்திடுமிங்கிதுவழுவாதாதலினால் மனத்தால் உன்னறிய திருவருளை ஒழியமலம் உளதென்ற உணர்வரிதாம் அதனொண்மை தெரிவரிதா புனக்கேம் பற்றுதல் விடுதல் மற்ற சகலாவஸ்தை புகழு மலம் ஒழித்தற்கு கலாதி முதல் மாயை புருதியிடம் அரனருளால் போதம் தீபம் சகலமெலாம் உடனாய்போல தருமருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும் இகலிவரும் இவையுணரின் இருள் வெளியாம் தன்மை எய்தும் இவை தம் செய்தி இலங்கும் விந்து பகர்வறிய உணர்வாகி ஒளியாய்வுள்ள பான்மையினால் ஒரு நாதம் படரும் தானே மலநிலையொதுங்கமாயியோ குலவிடும் இருள் ஒளியே குறி வந்தடைந்து பின்னமாய் வண்ணங்கள் தோற்றம் வரும் அடைவு பட ஒடுக்கி மயிலண்டே சேர்ந்து வரும் அவை மறுபோம் தெரித்து முந்தியிடும் செவியில் உராதுள் உணர்வாய் ஊசை முழங்கியிடும் மத்திமைதான் வைகரியில் உதானன் வந்த முறும் உயிரணைந்து வந்த மொழி செவியின் பாலணைய நினைந்த பொருள் பகரும் தானே சூக்ஷுமை முதலாய் சொற்பதமீராய் ஆக்கிடும் வாக்கின் அடைவினை வகுத்தது தத்துவங்கள் காரியப்படும் முறைமை இத்தகை மயிரையருளால் உயிரறியும் அறிவுக்கு ஈடாக வாடாதே விளங்கு ஞானம் மேவியிடும் என உரைப்பர் அசுத்தமாயை வைத்த கலை தான் மூல பொருந்தியிடம் வகை புணரும் புனித சக்தி புணர்ந்தேம் சுத்த தத்துவத்தால் துல்லுகிர் புணரம் வைத்திடும் கலை வித்தை மறுபும் என்றது பேசரிய ராகம் தம் கண்மத்து கீழாய் பெற்றதனில்லாசைதனை பெருகவிக்கும் நியதி தேசமிகம் அரச தரும் ஆணை செய்தீம் செய்தவரை துப்பிக்கும் செய்கை போல நீசமுறும் தம் கண்மம் நிச்சயித்து நிறுத்தும் நிகழ்காலம் கழிகாலம் எதிர்காலம் என்றே ஓசை தர வருங்காலம் எல்லை புதுமை உருவிக்கும் இறை சக்தி உடனாய் நின்றே மாலுரும் மராகமும் மன்னிய காலமூன்ற பயன்கள் நுகரவரும் காலம் அது புருஷ தத்துவம் என்றறிந்தவர் அறிந்தோர் மெய்வகைய கலா சுத்தி தனியில் இதற்கும் சுத்தி மேவியிடம் வகை தானும் விரும்பிய நூல் விளம்பம் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு சேர்வு புரி பிரகிரு குணமாம் வைத்தாம் இவ்வகையில் சாத்வித ரசா ரசாததா மதமாய் இயம்புவர்கள் ஒன்றிரண்டு குணமேற்க உடைத்தே புகன்றவற்றால் வரும் புருட தத்துவமும் அகன்றமான அடர்ச்சி மிகும் கௌரம் அநியமம் இவை அடைவே இளவீடும் உயிரொன்றில் கலந்தேன் நிற்கும் அவை நிறைப்புலனின் பயனவையும் கவரும் குலவிவரு போகங்கள் இடமாய் மாறாம் குறைவிலொளியாமலகின் புலனிடத்தின் உருமை பலவகையும் உடையதாய்ப் பரநருளால் புத்தி பஞ்சாச்பாவகமும் பண்ணுவிக்கும் தானே விளம்பிய குணம் நவமாக விரிந்ததும் வளந்திகள் புத்தியை வதுவகை தென்றதும் ஆனதனுவதனிலுறும் அனிலனையும் இயக்கி ஆங்காரம் நீங்காத அகந்தைக்கு வைத்தாய் யானலது பிறர் ஒருவர் எனையொப்பர் புவியின் இல்லையெனும் இயல்பினதாயின் திரியம் புலன்கள் தாம் நுகரும் அளவிலதின் முந்தியுறும் இச்சை தானுருவாய் சங்கல்ப சதாகதியும் தந்து மானதமானது நிற்கும் சிந்தை நினைவையம் வந்து அகந்தை கிடமாாரத்துடன் நிகழ்ந்தழமனம் சித்தம் எவ்வகை தென்றது சொன்ன செவிதுவக்கு நோக்கு நாக்கு துண்டமிவை ஐந்திற்கும் தொகு விஷயமாக மன்னிய ஸ்பரிஷ ரூபரசகந்தம் மறுவியிடம் இவை அடைவே வாக்கு பாதம் பின்னர் வறு பாணி மிகு பாயுவினோடு பத்தும் பேசலுறு அமைந்திருக்கும் வசனம் உன்னறிய கமனதான வி விசர்கானந்தம் உற்ற தொழில் பெற்றிடுவதுண்ண்மையாமே ஞானமும் கர்மமும் நண்ணும் இன்றியமும் ஊனமில் விஷயமும் தொழிலும் உரைத்தது முந்திய ஐம்பூத்தங்கள் வானாதியாக விநாசி கண்ணாமை முறையால் இந்த வையினின்று வரும் ஐம்புலனும் உயிர்தாம் ஏதும் வகை தம்புருவின் இலங்கியிடம் புறத்தும் வந்தடைய இடம் கொடுக்கும் நிரந்தரமாய் வானம் வாயு மிகலித்தவையும் திரட்டும் தீ வெம்மை தந்தவை சுட்டொன்றுவிக்கும் நீர் குழிந்து பதமே தரும்புரத்தை தரிக்கும் இது தரணி தானே ஒன்றுமை பூத்தங்கள் உள்ளும் புறமும் நின்று காரியப்படம் நெறி இது இந்நிறையின் ஐந்து சுத்தம் ஏ சுத்தா சுத்தம் என் மூன்றும் அசுத்தம் எனும் இவை முப்பத்தாராம் இடை மயங்கி நெடும் துயர்த்தாம் மறுவம் புரு நிலை அழிய வரும் வரியார் பன்னகமண்டசம் கனவு படர்வகையே பரவிய சூக்ஷமாம் தன் குருவில் அணைந்து பயன் தரையின்டைவருமென்று சாற்றும் நூலே தூல உடல் விட்டு சூக் மேலொரு தொற்றியிடும் அண்டசங்கள் சுவேதங்கள் பாரில் துதைந்து வரும் உற்பம் சராயுஷங்கள் நான்கின் உற்றுமிகு தாபரங்கள் பத்தொன்பதென்றும் ஊர்வபதி பதினொன்றோடு மாற்று நீரு பறவைகள் நாற்காலி மன்னியிடம் பப்பத்து மானிடர் ஒன்பதின்மர் ஏற்றியொரு தொகையதனில் இயம்புவர்கள் யோனி எண்பத்து நான்கு நூறாயிரம் என்றெடுத்தே பாகிரமாக வெண்பத்து நான்கு நூல் ஆயிரோனிக் கடை விது என்றது சுத்தாவஸ்தை பிறவிகளின் இறந்து பிறந்தருளால் இரு வினைகள் இது சக்கலம் மகலம் முனமருவும் இரு ஒரு காலத்தருந்த முந்த நுகருந்து பயன் அந்த முற வந்த வினையும் பயனால் நேராக நேராதல் மேவும் கால்மார் சினமரபு திரோதாயி கருணையாகி திருந்திய சந்நிதி பாதம் திகழும் அன்றே உருவுடன் போகத்துற்றிடும் சகலமும் மறுவிய சக்தினி பாதமும் வகுத்தது சக்தி நிபாதம் நாடிய சக்தினி பாதம் நாலு பாதம் நண்ணுபகை எண்ணறிய ஞான பாதம் கூடுமவர் தமக்குணர்வாய் நின்ற ஞான கூத்தனொரு மூர்த்தி கொடு குருகி மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலம் மறுக்கும் நிலையார் சுத்தம் கேடில் புகழ் தரும் சரியை கிரியா யோக கெண்மயர் எலிவை உணர்த்த கிளக்கும் நூலே கேவல சகலமே வலுற்றொரு நிலை ஆவது சுத்த அவஸ்தை என்றது முக்தி பேதங்கள் அறிவையரின் புறமுக்தி கந்தமைந்தும் அருமுக்தி த்ரீ குணமும் அடங்கும் முக்தி விரிவு வினை கெடுமுக்தி மலம்போம் முக்தி விக்கிரக நிகி விவேக பரவுமுயிர் கெடுமுக்தி சித்தி முக்தி பாடான முக்தி இவை பழி சேர்முக்தி திரிமலமும் மகல உயிர் அருள் சேர்முக்தி திகழ்முக்தி இது முக்தி திரத்ததாமே தவமென்றப நெறி சரிப்பார் முக்தியும் சிவகதி தனையும் முறையுற வகுத்தது உண்மை அதிகாரம் இங்கிவை பொது இயம்பும் என்பர்கள் இதன் மேலாத்மா தங்கிய அஞ்சவஸ்தை தன்னுண்மை உணர்த்தும் தன்மை பொங்குழி ஞானவாய்மை அதன் பையன் புனித நாமம் அங்கதிநணிந்தோர் தன்மை அரைகு வன்னருளினாலே உண்மை நிலையில் ஒன்பது திறனும் வன்மையுடனே கரவகுத்தது மூன்றாம் சூத்திரம் ஆத்ம இலக்கணம் செறிந்திடும் உடலுள் மன்னி சேர்ப்புலன் வாயில் பற்றி அறிந்ததில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடா அறியும் தன்மை பிரிந்தடை அஞ்சவஸ்தே பெருகிய மலத்தால் பேணி உருந்தனி அதித்த உண்மை உயிர்கென உணர்த்துமன்றே தொல்லை வினையாற்றுபக் குண்டுழலும் பல்லுயிர் தன்மை பாரித்துரைத்தது உருவுணர் விழாமையானும் ஓரொரு புலன்களாக மறுவினின்றறிதலானும் மனாதிகள் தம்மின் மன்னி தருபயன் நுகர்தலானும் உயிரட மாதலானும் அருவினை உடலுள்ளாவி அறிவினால் அறியும் அன்றே புகழுயிரல்லெனும் புரச்சமயத்தவர் தகவிலுரையைச் சாற்றி ில் வாயில் வேண்டா அன்றெனில் அவை தாம் அறிவதை உதவுமென்னில் அச்சேத்தனம் அவைதாம் எல்லாம் அறிபவன் அறியும் தன்மை அருளுவன் என்னில் ஆத்மா அறிவிலதாகும் ஈசன் அச்சேதன தளித்திடானே உயிருளதென்னும் உச்சமயத்தவர் ொரு தெரிந்து செப்பியது அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதலிதி என்றும் அறிவினால் அறியோணாதேல் ஆவதொன்றின்மை தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி அதுவதுவாக காணும் அறிவு காண சத்துமற்றது அறிவினக்கரியோணாதே பொறியால் உயிரறி பொருள் அசத்தந்த அறிவால் அமலனை அறிவறிதென்றது எவரி வசத்தறிந்தீசன் அவ்வரி அறியான் சேதனம் அறியாதாவே செவ்விய கருவி கூடி திரிபுரா தருளில் சேரா ஒவ்விரு வகையதென்னில் ஒளியிருங்குறாவே அந்த அசத்தை அசத்தின்றறிந்தது எந்த அறிவென்று இயம்புக என்றது சத்திது என்ற சத்து தானறியாத சத்தை சத்தறிந்தகல வேண்டாம் அசத்திது சத்திதென்றோர் சத்திருள் ஒளியலா கண் தன்மையை தாமசத்தை சத்துடன் நின்று நீக்கும் தன்மையால் சதசத்தாமே சதசத்தறியா தம் அவ்விரண்டையும் சதசத்தென்றுரைத்தது கண்ணொளி விளக்களித்து காட்டிட மென்னின் முன்னம் கண்ணொழி ஒன்றும் என்றாம் விளக்கொழி கலந்தவற்றை கண்ணொழி அகல நின்றே கண்டிடம் வேறு காணாம் கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடத்தொன்றே அற்றமிலுயிர்கு அறிவில்லை எனல் அடாது சிற்றறிவென்றும் உண்டென்று செப்பியது ஓரித்தல் மாம் உரு நிறைந்திடுதல் ஒன்றாம் பேரிடத்துறைதல் தானே பிரகிவாகி நிறல் சோர்புடை சடம் நிகழ்த்தல் எனும் இவை சொல்வார் நல்லோர் ஓர்விட துணரும் உண்மை ஒளி தரும் உலம் போலும் தொடுத்த ஐவகையின் தொல்லுயிர்தன்மை அடுத்த தன் இயல்பியல் பாகும் என்றது சூத்திரம் அவஸ்தை தன்மை எண்ண ஒன்றில தீதம் எய்திய துரிய தொன்று நன்னிடும் சுசுப்தி தன்னில் நயந்துள தொன்று பின்னும் அண்ணிடும் கனவு தன்னில் ஆறேழாம் ஜாகேரத்தின் கண்ணுறம் அஞ்சாராய கருவிகள் காணும் தானே உடலிடை உயிர் உறும் ஓர் ஐந்தவஸ்தையின் அடைவுறு கருவியின் அடைவினை வகுத்தது இவ்வகை அவஸ்தை தன்னில் எய்திடும் கரணமெல்லாம் மெய்வகையிடத்திலொற்று மே கண்டு மிக்கலருளாலாங்கே ஐவகை அவஸ்தை உய்க்கும் அறிவினால் அறிந்து கொள்ளேம் தத்துவ சமூகம் தன்னில் ஐந்த அவஸ்தையும் சுத்தமதாம் ஐந்த அவஸ்தையும் சொன்னது நீக்கமில்ல தீத்தமாசு நிறைந்த கேவலமானீர்மை ஜக்கிரம் கலாதி சேர்ந்த சகலமாம் தன்மையாகும் ஊக்கமில் இரண்டும் கூடாதொழிவையோ நிலையில் நீடம் ஜாக்கிராதீதம் சுத்த தகைமயத்தாகும் தானே கேவல சக்கல சுத்தமென்றுரைத்த மூவகை தெளியும் முறைமை மொழிந்தது ஐந்தாம் சூத்திரம் உணர்த்து முறைமை மருவிய பொரியில் ஒன்றும் மாபூதமைந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் நீங்கா கலாதிகள் கூடி ஒரு புலன் நுகரும் இந்த ஒழுங்கொழிந்துயரம் ஒன்றை தெரிவுறாதவனொழிந்த திரள்களும் செயலீலாவே உணர்த்து முறைமையின் ஒரு நுகர இனக்குறு கருவிகள் இவையாமென்றது தனக்கென அறிவிலாதான் தான் சாரான் தனக்கறிவிலாதவாயில் தான் அறியாது சார தனக்கென அறிவிலாதான் தத்துவ தனக்கென அறிவானாலீ சகலமும் நுகரும் தானே தத்துவம் ஜடம் உயிர் ஒத்துணர்வது பதியுணர்வால் என்றது கண்டறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒரு தன் ஞானம் கொண்டுளம் அறியும் கொள்பவன் முதலியாகும் வண்டிய உணர்வு யீர்க்கால் மன்னினின்றறியும் என்னில் உண்டிட குருவன் வேறுண்டலாமே இப்பரிசன்றி இகலுறு சமயிகள் செப்பிய மொழியை தப்பென மறுத்தது நீ இரவி தான் வந்திரித்தலும் இரவின் எண்ணம் பொருள்நிலை கண்டு மாந்த பொருந்திடுமாறு போல மருள்நிலை எங்கும் நீங்க மகிழ்ந்துயிர் தன்னுள் மன்னும் அருளையும் ஒழிய ஞால தறிந்தவாரறியோமன்றே பரிதி உதவியை பாரறியா போல் அருள் உதவியை உயிரறியாதென்றது அறிந்திடும் அனாதிவாயிலானும் ஒன்றும் அறிந்திடா அவை போல்யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா கன்ம துண்மை அறிந்தவை நுகருமாறும் அருளோ வண்ணமலந்தானே பொறியும் கரணமும் அறியும் தன்மை அறியாதென்றது ஆறாம் சூத்திரம் ஞான வாய்மை காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்ல ஏல் நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒன்னாமுன்னம் ஈட்டிய தவத்தினாலே இரையரோளுவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறை கழல் குறுகூமா முற்பவ துயிர்கள் முயன்ற நர்த்தவத்தால் அற்புதன் திருவுருவாவன் என்றது ஏழாம் சூத்திர பன்னிறங்கவரும் தொன்மை படிக நீடொளியும் பன்மை மண்ணிலங்கியல்பும் தந்த வளரொளி போல வையம் தன்னகம் பயிலும் நற்சே சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற நீரைந்த ஞானமே ஞானமென்பர் பன்னிறம் பளிங்கிற் பற்றிடப்பட்ட பொன்னுளி போலும் மன்னருள் என்றது மாயை மாமாயை மாயா வறுமிரு வினையின் வாய்மை ஆய ஆருயிரின் மேவும் மருளெனில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயா வறுமிரு வினையின் வாய்மை ஆய ஆருயிரின் மேவும் அருளெனில் ஒளியாய் நிற்கும் இருள் மலமொழிய ஏனைய ஒளியாய் அருளுடன் மறுபும் அவர் திறமுறைத்தது ஞான வாய்மையின் பயன் தேசுர மறுபும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிலா ஆன்ம லாபம் ஆக மூன்றாகும் மூன்றும் பாசமகல ஞானம் பற்றல் தான் ஏசில் பணியை நீத்தல் எனும் இவற்றடங்குமன்றே உயர்த்தவம் செய்தவர்க்கு உற்ற மூவகையாம் பயனரும் வழியை பாரி துரைத்தது ஆத்ம தரிசனம் தன்னறிவதனாலேதும் தனக்கறிவில்லை ஏனும் தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயனருந்தும் தன்ன வரியும் தன்மை தன்னாலே தனையறிந்தால் தன்னையும் தானே காணும் தானதுவாகி நின்றே பவமாராவிதன் பரிசினை உணர்ந்து பின் சிவமாய் நிற்க உயிர் தெரியும் என்றது தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை சுத்த உய்துணர்ந்திடும் தோன்றும் அன்றே அதனை நிரூபித்து அந்த மூவகை பயன் விதம் உடனிது என விளங்க உரைத்தது உரை தரும் உணர்வு மன்றி அதன் முதல் உள்ள தென்றிங்கு அறைவதன் அன்னல் அருளெனும் அதுவே அன்றே இரையொளி முதலீ நின்றிடா நிமலனாகும் இறையவன் முதலவன் தன் இனங்கருள் சத்தியாமே அன்ன காதவன் முதலாம் தன்மை போல் தான் முதல் என்றது சுத்தமாம் சக்தி ஞான சுடராகும் சிவமொழிந்த சக்திதான் என்றாம் முன்னை தகவிலாமலங்கள் வாட்டி அத்தனை அருளும் எங்கும் அடைந்திடும் இருளகற்றே வைத்திடும் ரவி காட்டும் வளரொளி போல் மகிழ்ந்தே ஒத்துரு பருதியை ஒளி தருவது போல் சக்தியும் பிரானை தருமென்றுரைத்தது ஒன்பதாம் சூத்திரம் ஆன்மசுத்தி புகழுரும் அசத்தர்த்த பொருந்திய அலகையே போல் அகிலமும் உணரும் ஈசன் அருளு ஏர்மேவலாலே சகலமும் நிகழ வேண்டும் தலைவனை தொழிலும் தானே இகலற இயற்றல் வேண்டும் என்றது நன்றியின்றே அருளிய தன்னில் அழகை சேர்க்குறி போல் மறிவிடு முதன்மை வாய்மை அன்றென்றது இன்று நோக்குரை நடக்கும் இயல்பிலோர்கிணைய வாய்ந்து நின்றதோர் அழகை நேர்ந்தால் நிகழ்வதென் அதுபோலுள்ளத்து ஒன்றிய உணர்வு தம்பால் உள்ளது நிகழ்த்துமிஷன் தன் தொழில் நடத்துமீ தனக்கென கொண்டு தானே பற்றிய அலகையின் பரிசு உயிர்க்குளதென்னும் சொற்பழுதுறும் வகை இந்நிலை தன்னில் மன்னி எய்திடும் கலாதி போதம் நிற்கும் தகவிலாமலங்கள் நீத்த அந்நிலை கருணமாக வகையதில்லறிவடங்கே மண்ணிடவியாபியாய்பயன் தோன்று உள்ளத்தறிவடங்க ஒடுங்கும் எல்லையில் துளக்கரு பரனும் தோன்றும் என்றது அடைபவர் சிவமேயாகும் அது மன்றி தோன்றும் என்ற கடனதே நில் முன்னம் கண்டிடார்த்தம்மை பின்னும் தொடர்வரும் அருளினாலே தோன்றுமா காணாராயின் உடையவன் அடிசேர் ஞானம் உணர்தலின்றனைதலின்றே ஒன்றா உரு பயன் உணராதுயிரனின் நன்றாம் முக்தியை நாடரிதென்றது. பத்தாம் சூத்திரம் ஆத்மலாபம் பொற்புரு கருவியாவும் புனராமே அறிவீலாமல் சொற்பெரும் அதித்த வந்து தோன்றாமே தோன்றி நின்ற சிற்பர மதனாலுள்ள செயலரு திளபோதிக்கும் தற்பி நிற்கிராதீதந்தானே நீக்கமில் சிவத்துடன் நிலை பெற நிற்கும் ஜாக்கிராதீத தன்மை சாற்றியது ஒடுங்கிட கருணம் தாமே ஒடுங்குமாருணர்ந்தொடுக்க ஒடுங்கிடம் என்னின்றொடுங்க ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும் வேறாய் ஒருங்கிடின் நன்றி மற்ற உண்மையை உணரோணாதே இந்நிலை கரணமிரந்த விடமெனும் அந்நிலை பழுதாம் அது வேறென்றது பற்றிடும் கருவியாவும் படந்துணர்வழிக்கும் காலை உற்றறிந்திடுவதொன்றின் உணர்ண்மையாகும் மற்றது பகல் விளக்கின்ிடொன்றேல் பெற்றிடும் அதனை மாய பிறப்பினை அறுக்கலாமே பற்றிடும் கருவிகள் பகல் விளக்கெனவே பொற்பழிவுறவருள் பொருந்து மென்றது முந்திய ஒருமையாலே ஒழிந்தவை கேட்டல் கேட்டல் சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் அதுதானாக வந்தவாறெய்தல் நிஷ்டை மறுபுதலென்றே நான்காம் இந்தவாரடைந்தோர் முக்தி எய்திய இயல்பீனோரே கேட்டல் முதலாகிழந்த நாள் வகையும் வாட்டரு முக்தியை மறுவும் என்றது ஞான நிஷ்டை பாசமாஞானத்தாலும் படர்பசுதாளம் ஈசனை உணர உண்நாதிரையள் ஞானம் நண்ணி தேசுரும் அதனால் முன்னை சிற்றறி ஒழிந்து சேர்ந்து நீசமோடுயர் பரத்து நிற்பது ஞான நிஷ்டை பலகலை ஞானமும் பல்லுயிர் ஞானமும் தலைவனை அணுகா தன்மை உபாய நிஷ்டை விளம்பிய வகையில் நிஷ்டை மீவிடல் அறிதேல் முன்னம் அளந்தரி வளித்தவற்றின் அளவு மற்றவற்றினாலே உளங்குளும் தனையும் உள்ள படிமுற்றுணர்ந்து செவ்வே தளர்ந்திடாதுவப்பமற்றும் தானே போற்றொரு நிஷ்டை பொருந்தாதவருக்கு ஊற்றமுழதான் உபாயமுறைத்தது பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனிலை கரணம் நீத்து பாவிப்பனென்னில் என்னை பழுதுள பாவகத்தால் பாவிக்க ஒான பாவிப்ப வேண்ட ஆண்ட பரநருள் பரனருள் நோர்க்கேம் நீக்கமிழ் பாவக நிலைய பொருளும் தாக்கரு ஞானம் சாராதென்றது ஒன்றிரண்டாகி ஒன்றின் ஒருமையாயிருமையாகி ஒன்றொன்றழியும் ஒன்றின்ொன்றாகாதீன் ஒன்றும் புரழின் நன்றாம் உயிரினை தொழிலும் வேண்டும் ஒன்றினின்றுணரும் உண்மை கோமை ஆணவ தோடோன்றே குற்றமறுவும் கோட்பாடகற்றி உற்றிய கதியின் உரைமை ஈதென்றது அழிந்திடும் பாசம் என்னில் நித்தமென்றுரைத்தல் வேண்டா அழிந்திடாதெண்ணில் அடைவது கருத வேண்டா அழிந்திடும் அழிந்திடா ஒளியின் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடாமிடைந்திடே ஒழிந்திடும் மூலமலத்தின் சக்தி அழிந்திடும் தன்னியல் பழியாதென்றது எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரி சேர்வித்தின் ஒல்லையின் நகலும் ஏன்ற உடற்பழ வினையூட்டும் தொல்லையில் வருதல் போல தோன்றிரு வினையுண்டேல் அல்லொளி புறையும் ஞான தழலுற அழிந்து போமே முயங்கிய மும்மையாம்பனையும் முயங்கியமாயையும் செம்மையாலகலும் திறந்தெரிந்துரைத்தது அஞ்செழுத்தருள் நிலை வந்தமானவையறுத்து பௌத்திகம் உழலும் எல்லை சந்தியாதொழியாதிங்கு தன்மை போல் வினையும் சாரும் அந்தமாதிகளிலாத அஞ்செழுத்தருளினாலே வந்தவாறு செய்வாரை வாதியாபேதியே உடலுறு நுகர்வும் உற்றிடும் வினையும் இடர்பட அஞ்செழுத்தியம்புகென்றது திருவெழுத்தஞ்சில் ஆத்மா திரோதமா சொருள் சிவம் சோழ் தரநடு நின்றதொன்றாம் தன்மையும் தொன்மையாகி வருமன மிகுதியாலே வாசியில் ஆசை என்றே கருவழிச் சுழலுமாறும் காதல்கோதலாமே தீதிலா உண்மை திரு ஐந்தெழுத்தையும் காதலாம் அவருக்கு ஓதலாம் என்றது ஓசை கொள்ளதனின் நம் மேல் ஒழித்தருளோங்கும் மீள வாசியை அருளும் மாய மற்றது பற்றா ஒற்றங்கு ஈசனில் ஏகமாகும் இது திரு எழுத்தின் ஈடேம் ஓங்கிய திரு எழுத்தினை உணர்ந்துரைப்பவர் நீங்கரும் சிவத்தினை நீங்கார் என்றது பதினோராம் சூத்திரம் அனைந்தோர் தன்மை தீங்குரு மாயை சேரா வகைவினை திருவேதத்தால் நீங்கிட நீங்காமூல நிறையிருள் இறியனையத்து ஓங்குணர்வகத்தடக்கேம் உளத்துளின் ஒடுங்க நேரேம் தூங்குவர் தாங்கியேக தொன்மையில் துகளிலோரே தீங்குடல் வினையும் செறிவுரு மலமும் நீங்கிட அருளோடு நீங்கார் என்றது குறிப்பிடம் காலம் திகாசனம் கொள்கை குலங்குணம் விரதம் தபம் ஜபம் தியானம் எல்லாம் மறுத்தர ஒழிதல் செய்தல் மறுவிடாமோ செய்தே உற குரூபவர் போல் ஒழிந்தவை ஒழிந்த போமே மெய்ப்பொருள் உணர்ந்தவர் விரதம் துயில்பவர் கைப்பொருள் எனவே கழலும் என்றது அகம்புறமின்றி இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த ஜகந்தனில் இரண்டுமின்றி தமோமயமாகியெல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நீர்மையார் போல ஞானம் திகழ்ந்தகம் புறமேநாத செம்மையார் நன்மையாரே உத்தம ஞானம் உணர்ந்த ஞான வித்தகர் தன்மை விளங்க உரைத்தது ஞானயோகம் அண்டமே விடத்தும் கொண்டல் போல் எவையும் ஞானம் குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணின் தானே அண்டநாயகனார் மேனே ஐயமென்றே அவ்வியல் புறாதவர்க்கு அகன்ற ஞானத்தின் செவ்விய யோகத்திகழ்வினை உரைத்தது ஞானக்ரியை மண்முதற் கரணம் எல்லாம் மரு அச தாக்கி ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினாலவையும் நோக்கி எண்ணியை ஜெழுத்து இறை நிறை உணர்ந்த போற்றல் புண்ணியாய்ப்பு அன்றே மாசொணுகாது மனமிரந்து இயற்றும் பூசனை ஞான பூஜை என்றது பன்னிரண்டாம் சூத்திரம் ஞானச்சரியை தொண்டர்கள் இடத்துவானோர் தொழுந்திருமே நீனி தானும் அண்டரும் கண்டீலாத என வணங்கி வெண்தரளங்கள் சிந்த விழிமொழி குழரிமையே கண்டு கொண்டிருப்பர் ஞான கடலமுதருந்தினாரே சிவமாம் வேடம் எனத் என தவமா ஞான சரியை சாற்றியது நூர்கருத்து நிலவுலக நிகை தா துலவினரளவளவொள்கையதாகிவேத தலைதரு பொருளாயின்பாய் தாவில் சர்காரியத்தாய் மலைவரும் உணர்வால் பெத்த முக்திகள் மதிதாமன்றே அந்தமில் சமயத்தளவாதருமறைஅந்த முருபொருள் அறைந்தேனென்றது உபதேச முறைமை திருவருள் கொடுத்து மற்றி சிவபிரகாச நூல் விரிவது தெளியோ மாற்றால் விளம்பிய ஏது நோக்கே பெருகிய ஊமை நான்கின் பெற்றியில் நிறுவ பின் முன் தருமலை ஒழிய கொள்வோன் தன் பகிர் சாற்றலாமே பொருளை பின்முன் மலைவர அருளுடன் கொள்பவர்க்கு அறைக என்றது உமாபதி சிவாச்சாரியார் ஸ்துதி இப்பிறப்பே ஜீவன் முக்தி மேற்பிறக்கும் அப்பிறப்பும் இங்கே அருத்தருளி ஒப்பரவே உண்மையருள் கொற்றங் குடி வாழ்வு மாபதி தன் வன்மையருட்குண்டோ பாயிரமீராறுபதியாறு பல்லுயிரொன்றேயும் தீரோதமலமொன்றின்பர் தூயபதம் முக்தி தருமமாயையொன்றாகும் மூவுலகில் புத்தி தருமாயை புணர்பாரு வெத்தம் விட நன்று தீதாகும் வினைநாளாகும் நாள்தோறும் துன்று மலத்தின் தோகையொன்று போன்றவரும் கேவலமைந்து கிழக்கில் உயிருக்கு பாவுணர்த்தும் வைகரியின் பாலிரண்டு தேவர்களும் கூடும் சகலனாலை தாகும் கூடுமலம் வீடுகின்ற சுத்த வீய பொன்று நீடுமின்ப முக்தி ஒன்றாக மாதித்தருளால் முன்னோர்கள் பக்தியால் சொன்ன பரிசினால் இத்தலமேல் உண்மையூரை கில்லுயிர் உண்மை ஒன்பதாம் நன்னஸ்தை மூன்று நலமாக என்னறிய தன்னை உணர்த்தும் தகையைந்து தன்னுணர்த்து மண்ணுணர்வின் ஞான வகை மூன்று பின்னுயிரை மாசரவே காணும் வகைஐந்து மற்றதனில் ஆசொழிக்கும் தன்மயது நான்கு தேச நுரோ பார்வையற பார்க்கும் வகை பத்தாம் பஞ்சாட்சரத்தை தேரும் வகை மூன்று தேறியுங் காள் சீர்மருபும் அன்பால் சீவனை அனுபவிக்கும் மெய்யடியார் என்ப பகுதியிற மூன்று துன்ப மரம் சொற்றரு நூலின் கருத்தொன்று சொற்ற நூல் நற்றவரு கீயும் நலமுன்று முற்ற வரும் பந்த மருத்த சகநாதன் பார்ன வந்தளித்த சம்பந்த மா முனிவன் எை பதம் சன்னியின் மேல் வைத்து சிவபிரகாஷக்கருத்தே அன்னவயற் காபையம்பலவன் நன்னயத்தால் சொன்னேழு பிறப்பும் தொல்லை வீணையும் தீர மன்னாக மத்தை மதித்து அடிவரவும் அதிகார அடைவம் ஓங்கு பரந்த நலம் வளந்தேவர் பார் இங்கு வாரும் இறைவன் வணக்கம் புரச்சமயத்தவர் நூர்கருத்தாகும் மூவகை விரும்பிய கிரியயன மூன்று மாபது தீ காபுரைமயதாகும் தெரித்த தொன்மையன இவ்விரண்டும் பிரித்த நூன் மரபவை அடக்கமே பலகலை நீடிங்குலகந்தம் ஏற்ற இவ்வாறும் இறைவநிலக்கணம் என்னதொன்றும் பசுவி நிலக்கணம் ஏகமாயொன்று மலமுன் திரோதமம் உன்னலொன்றும் குடிலைனியல்பாம் உருவாதி என்னை படைத்த அல்லல் அருத்தி மன்னிய ஆறுமசுத்திருத்தகுமாயின் செய்தி எதாகும் நன்னிய கண்ம மேலையுற்ற வென்று எண்ணிய நான்கும் கண்மத்தியல்பே மோகமிக வென்றெண்ணிய ஒன்றும் வேகமிகு மலமைந்தின் விதிகேம் உங்கின்மை மாயை அந்நியம் புகழும் இங்கிவைந்தும் கேவலத்தியல் பே வந்தடைந்தித் தகை பேசரியை வகை அன்ன பத்தும் சகல அவஸ்தையே இணைய நாடியன இவ்விரண்டும் முறைமயதாகும் அறிவையரொன்றும் பரசமயத்தவர் மறுவிய முக்தி என் வாய்மயதாகும் என்னும் பொதுவியல் விருத்தமைப்பதின் மன்னிய கருத்தை வகுத்த நினைப்பால் இங்கிவை ஒன்றும் உண்மையின் பாயிரம் ிடும் உறிம் சிது கண்ணொழிவோரிடத்திட்டும் இத்திரமாண்மையிலும் என்னை இவ்வகை நீக்கமில் மூன்றும் அண்ணலளித்த அவஸ்தயத அவஸ்தயதாகும் மறுவியதனக்கென கண்டறிபுலன்கள் இருள் நனி அறிந்திடம் இவையோரைந்தும் பொருவிலாத்மாவை உணர்த்தல் புகழும் காட்டிடும் பன்னிரமாயையும் மூன்றும் ஊட்டுஞான பாய்மையுரைக்கும் தேசுர மும்மையின் பாரிப்பதாகும் தன்னரி தத்துவம் உரை தருசுத்தம் இன்னவை நான்கும் மன்னுயிர் தரிசனம் புகழரும் இன்று நோக்கின் நிலை அடைபவர் இகலறு நான்கும் இளங்குயிர் சுத்தி புற்புறும் ஒடுங்கிடா பற்றிடும் முந்திய சொற்பெரு பாசம் விளம்பிய பாவிக்கின் ஒன்றிரண்டாகி அழிந்திடமில்லை என்று பத்தும் இளங்குயிரிலாபம் பந்த திருவெழுத்தஞ்சிலாசுரும் அந்த மில்மூன்றும் ஐந்தெழுத்தருள் நீலை தீங்குரு குறிப்பகம் மண்டம் மண் அணைந்தோர் தன்மை நிலவுலகொன்று நூர்கருத்தாகும் திருவருளொன்றும் அருளுரை நூலை கொடுக்கும் உரைமை என்று இப்படி தேவனுரைத்த மெய்ப்படு சிவ பிரகாச விருத்த கருத்தினதுண்மை விருத்துரை தருளினன் ஷண்பையில் வாழும் தவ குருநாதன் பண்பவர் சிற்றம்பலவந்தானே நூற்பெருமை ஏரு குற்றங்குடியுமாபதி சிவாச்சாரியம்புமிந்த சீருணர் சிவப்பிரகாசத்தினை முற்றுணர்ந்தவர் தீமலங்கள் மூன்றும் காருருமானவக்கிழங்கு மிருவினையும் கழன்றருளை கலந்தின்போங்க சாருருவரிப்புவியில் தனையிழந்த சாகிராதீத்த வாழ்வே